நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலமேலு முல்லை அல்லது கண்ணாடி குத்தி அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தா வெளில வராம நம்ம ஓமத்தை எடுத்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சு பட்டாட்டம் அந்த கண்ணாடி இல்ல முள்ளு குத்தின இடத்துல பூசி விட்டுட்டு வெள்ள துணியால கட்டி விட்டுட்டோம்னா அந்த முள்ள இல்லன்னா கண்ணாடி வெளில ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்